பெண்றையண்டு மனைமக்கள் கிளையோடும் நீர்வம் தடை முடியான் அடி அடைமின் இது வேண்டில் அப்படின்னு மயோகத்தால் ஒரு திறனை வழிபாடு செய்யுமென மா முனிவன் மறை பொருளை மொழிவானே நேராயம் முக்கியன முனிவர் கழியாத கழிகாதலோடு பணிந்து கைதொழுது கழி கூர்ந்துலே பதினோரா யோகத்தியாயம் எண்பத்தி மூன்றாவது நான்கா மூன்றாவது பாட்டு இந்த சிவருமானவர் நாராயணனுக்கு முதலிடம் கொடுத்து அவர் தலைமையில் சொன்னதாக கதை நாராயண தழுவிக்கொண்டு இருந்து நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றுதான் என்று சொல்லி அப்படியே மறைந்து விடுகிறார் இப்போ நாராயணனும் தன்னுடைய த நாராயண வேடத்தை மாற்றி தாவடம் தோண்டு படிக்க அருள் செய்கிறார் அப்போது நாராயணனும் எல்லாருக்கும் இதை இந்த சிவருமான் சொன்ன கீதையை கேட்டு ஞானமடையுங்கள் உங்கள் மனை கூட நீங்கள் ஞானமடையலாம் அவர்கள் நன்மை அடையலாம் என்று சொல்லி முடித்தார் அதன் பிறகு குரு பரம்பரை வந்தது அப்படி வரிசையாக குரு பரம்பரை சொல்லி கடைசியில் கண்ணபுரான் அனுக்கு கண்ணபுரான் வந்து அர்ஜுனனுக்கு உதய முடிக்கிறார் அதனாலே இப்போ அந்த வியாச பகவான் மீண்டும் சொல்கிறார் ஒழியாதே நற்க அதாவது நீங்கல் தொடர்ந்து அர்த்தம் நல்கர்ம யோகத்தால் நல்கர்மம் நிஷ்காம கர்மம் அர்த்தம் காமிகர்மம் போகத்துக்கு அது நிஷ்காமலும் ஞானத்துக்கு அது நிஷ்காம கர்ம யோகத்தினால் உருதிரனை வழிபாடு செய்யும் என நீங்கள் எல்லாரும் காரணபுரம வடிவமாக இருக்கின்ற சிவருமானை வழிபாடு செய்யுங்கள் என இயன்றி இவ்வாறு வியாசர் சொல்ல மாமுனிவன் மறைப்பொருளை மொழிவானை அத்தகைய மாமுனிவன் முனிவர்களெல்லாம் சிரேஷ்டமானவர் மாமுனிவன் வேறு அத்தை வியாச பகவானை மறைப்பொருளை மொழிவானை வேத்தின் அர்த்தங்கள் ரகசிய அர்த்தங்கள் மறையன்னாலே ரகசியம்தான் அரிசியார்த்தத்தை சொல்லக்கூடியவனை நேராய் சாட்சாத எதிரிலேயே அம்முக்கன் இறை என அவர் திருநேத்திரதாரி என்றே கருதி முனிவர் கழியாத காதலோடு பணிந்து கைதொழுது களி கூர்ந்து இந்த வியாச பகவானை பார்த்தாங்க இவர் சாட்சா சிவருமான் தான் நிச்சயம் செய்தார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் தானே இப்போ சொன்னார் எல்லாம் அப்புறம் வேத சொல்லித்தான் அந்த சவனக்கால் முனிவர்கள் கேட்டார்கள் ஒழிய சிவருமான் நேராக சொல்லல சிவருமான் சனந்தனா சனாதன முனிவர்கள் சொன்னார் அது இவர் சொல்லார் அதனாலே நீங்கள் தான் இப்போது சிவருமானாக இருக்கிறேன் என்று அவர்கள் சந்தோஷமாக வழிபாடு செய்கிறாங்களாம் அதான் அவருடைய பேர் பெற்றவர் மாமுனே முனிவர்களே சிறந்தவர் மறைப்பொருளை மொழிவானே அவர் வேதார்க்கங்களை கிரமமாக சொல்லக்கூடியவர் நேராய் சாட்சாத்தாக இருக்கின்ற அம்முக்கன் இறை அவர் சுவர்மானே நேராக இருக்கிற சேவானே நினைத்து முனிவர் கழிகாதலோடு அந்த சவனக்காய் முனிவர்களெல்லாம் மிகுந்த பக்தியோடு சிர்தியோடு பணிந்து சிட்டாங்க சிறாங்க பஞ்சாங்க அட்டாங்கமாகிய நாள் விதை நாள் நமஸ்காரங்களை செய்து கை களி கூர்ந்து சந்தோஷமா இருந்து குலகம் பாட்டு அடுத்த பாட்டில் முடியும் பற்றிய உணர்ந்தோரங்கமலி உன் திருவல்லே போதம் பெற்றவானவர்களும் பெற பரலரும் புராண புராணம் செம்போர் பாதம் பற்றிய பவக்கடல் கடக்க நற்பத்தி பெற்றனமாற்றால் ஏதும் பெற்றனம் பெறாதது ஒன்றில்லை என்றினை அடி பணிவுற்றால் நாளாவது மீண்டும் சொல்கிறாங்க அது வியாசபான் எப்படி இருக்காருன்னு சொன்னால் போதம் பற்றி யோகம் உணர்ந்து உறங்கு அமல நீ முன்னே நீதான் சேரமானாக இருக்கிய இருக்கிறீர் என்று சொன்னார்கள் அதோட நாராயணாக நிதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஓதம்னா சிதலம் குளித்து பொருந்திய திருப்பாற்கடலே பள்ளி கொண்டிருக்கின்ற நாராயண இருக்கார் ஓதம் பற்றி உயோ உணர்ந்து அவர் அறிவியல் யோகமாக யோக யோகியாக இருக்கார் அப்படிப்பட்ட அமல குற்றமற்ற ஜவரீர் ஆவியர் நீங்கள் உன் உம்முடைய பெருங்கருணையினாலே போதம் பெற்ற வானவர்களும் பிறலரும் புராணபோரணன் ஞானம் பெற்ற தியாவல் இருக்காங்களே அவர் கூட பெறுவதற்கு அரிய பழையோனாகிய பழையன் அப்படிப்பட்ட பெருவு உடையவர் செம் பாதம் பற்றி உம்முடைய சிவந்த திருவடிகளை நாங்கள் பற்றி கொண்டு அப்பவக்கடல் கடக்க இந்த சம்சார சாகரத்தில் தாண்டுவதற்கு நற்பக்தி என்றனம் இது பக்தி தான் நல்ல சிரேஷ்டமான நிஷ்காம பக்தி என்று தான் சொன்னீர்கள் ஆற்றால் அது சொன்ன காரணத்தினால் ஏதும் பெற்றனம் நாங்கள் சகலம் அடைந்ததாக இருக்கிறோம் பரமானந்த பெற்ற நிலையை பெற்றிருக்கிறோம் இப்போது உங்கள் அருளாலே பிராதன ஒன்று இல்லை இது நாங்கள் அடையத்தக்கது என்ன இருக்கு டைந்தால அடைந்தர்த்தம்யன் பன் நான்கு நான்கு பயன்கள் நாங்க பெற்றிருக்கோம் சொல்றார் அது என்ன அது இனிமேல் பெற்றது இல்லைங்கிறார் அதனால என்னாச்சு பிராதனை ஒன்று இல்லை ஏதும் பெற்ற மொழியா பெற்றிருக்கிறோம் பராபல ஒன்று இல்லை என்று அவருடைய இரண்டு திருவிடிகளே பணிவிட்டார்கள் என்ன விளக்கம் நிகழ்கள் நாலாட்சியம் என்று கொண்டாடிய ஞானம் வந்தவர்தான் முத்தி முதல் ஞானம் ஞானத்தின் பயன் அது முத்தியின் பயன் அது சரதுக்கு பரமான பிராப்தி ஞானம் வந்ததுக்கு தான் வராது இல்லை நாலு பயனில் என்ன பயனுக்கு என்ன அர்த்தம் கிட்ட கிட்ட என்ன உலகத்தில் சேர்த்த கர்மங்கள் இருக்கு என்னென்ன கர்மங்கள் இருக்கு சொல்லுங்க பல ரெண்டு கர்மங்கள் ஒவ்வொரு செய்யணும் இவ்வளோ கர்மங்கள் உழவு தொழவு வரைவு வாணிபம் சிற்பம் என்று சொல்லக்கூடிய அறிவு தொழில்கள் இது ஏதாவது ஒன்று செஞ்சாதான் ஜீவனம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் வசதியாகப் பொருந்தான் பரலோகத்துக்கு ஏக்கியம் தவம் தானம் விரதம் சீலம் உபாசனை என்ற ஆரோக்கிய கருமங்கள் உள்ளன அதில் ஏதாவது ஒன்றாவது இல்லாத செஞ்சாத்தான் மரணத்துக்கு பிறகு சிவம் கிடைக்கும் சொர்க்காபதை கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கு தான் போகணும் அது ஆறுல ஏதாவது செஞ்சாலும் இது கிருத்தியம் கிருத்தியம் சரி ஒவ்வொரு ஜீவனும் அது தெரிஞ்சதோ தெரியலையோ செஞ்சாத்தான் உண்டு இல்லைன்னா தெரியாது கிருத்திருத்தியன்னாது செய்து முடித்தவன் கிருத்தியம்னா செய்தது கிருத்தியன்னா செய்து முடித்தவன் அர்த்தம் கிருதன் கிருத செய்பவன் அர்த்தம் கிருத்த கிருத்தியன் சேதனை செய்து முடித்தோன்னு அர்த்தம் அதனால இவலோக பரலோகம் ரெண்டு லோகத்துக்கு நம்ம கர்மங்கள் சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்டு அது ரெண்டு செய்யலன்னு சொன்னாக்கா இவ்வளோ வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கை ரெண்டு கிடையாது ரெண்டு வாழ்க்கையில உபயபிரஷ்டன் ரெண்டு தள்ளுப அதனால இதுல எல்லாமே செஞ்சா ரொம்ப புண்ணியம் தான் எல்லாம் செய்ய முடியல ஒரு சிலாவது செஞ்சு ஆகும் தவம் தானம் விரதம் சீலம் இருக்கு செய்ய முடியல வேண்டாம் தவம் செய்ய முடியல வேண்டாம் சீலம் ஆச்சாரம் ஒழுக்கமா இருக்கணும் அது இருக்கலாம் கூட பூரணமா இல்லைன்னா கொஞ்சமாக இருக்கணும் தவம் சீலம் அப்புறம் விரதம் சீல உபாசனை விரதங்கள் இருக்குன்னு அதாவது அது கூட இல்லைன்னா வரணும் அமாவாசை விரதம் பர்ண விரதம் சட்டி விரதம் சட்டி விரதம் சட்டில் வந்தால் தான் ஆப்பிள் வரம்னு சட்டி சட்டியிலேருந்து அகப்பைக்கு சட்டியில் வந்தால் தான் சட்டி விரதம் இருந்தால் தான் இந்த செயலத்துக்கு கிடைக்குமா அகப்பைக்கு அப்படிமா அதனால ஏதாவது விரதங்களாவது கை கையாளணும் இல்ல புண்ணி எப்படி வரும் விரதம் செய்யணும் உபாசனை ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றி உபாசனை பண்ணணும் மந்திரஜபமோ அல்ல தியானமோ இப்ப செய்யணும் தியானம் செய்யலாம் மனராஜம் பண்றதில்லை நூறு ரூபாய் வாங்கிட்டு மனராஜம் சொல்லிவிடுவாங்கல்ல நூறு ரூபாய் கொடுக்கணும் மனராஜத்துக்கு அவளை செய்ய மனராஜ இலக்கணபடி செய்யணும் சாஸ்திர செய்யணும் சொல்லப்பட்ட தியானம் இலக்கண செய்யணும் அப்படி செய்யலான்னு சொன்னாக்கா மனசு கறதுதான்னு சொல்லு லாபம் கிடையாதுல்ல இயற்கையை கெட்டு போற மனசு மீண்டும் கெடுக்கிறாங்க அரை நிமிஷம் கூட அரை நிமிஷம் அரை சகண்ட் நிக்க மாட்டேன்னு சொல்றாங்க பெரியவங்க இவங்க என்ன மனிதர்கள் தியானம் பண்ணுறாங்களா எப்படி பண்ண முடியும் சொல்லுவா எல்லாம் தெரியும் பக்க பொல்லாதவர் நெஞ்சமோர் அாய்ந்து புறந்தால் அல்லாதரை மாத்திரை நின்னிக்க நண்பாய் இல்லாத இதற்கு என்ன செய்ய நின்றுடென்றே சொல்லு மேவியோதி ஆராய்ச்சியை நிக்கல என் உள்ளத்தில நீங்க தான் அதுக்கு வழி பண்ணணும்னு சொல்றாங்க சாந்தினி சார் சொல்ற பெரிய மகான் நம்ம மகான் இருக்காங்கள இவங்கெல்லாம் மணிக்கன் இருக்க தியானம் பண்றாங்களாமே உட்காந்துக்கிட்டு என்ன மரம் பண்றாங்கிறது தான் உடம்பு உடம்பு அப்புறம் கேது அப்ப மனு மனதான் கெடுக்கிறது முதல்ல அந்த கெட்டுப்போன மனசு இருக்க அது திருத்த முடியாது அப்புறம் போய் சாக வேண்டியதுதான் சாக வேண்டிதான் வந்து போய் வேற அவங்களால முடியாதங்கிறாங்க இவங்க மணிக்கிறனால தியானம் பண்ணுறாங்களா என்ன அறியாமல் பாருங்க இதுக்கு ஒரு குணாவது வேற மனம் போன போகல் விட்டுருங்க தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களாம் இதெல்லாம் தியானம் வந்து இதில் சேர்ந்தது கழிவுத்துல சேர்ந்தது இதுதான் இல்லை கழிவுத்தில்தான் தியானம் சாஸ்திரமாக செய்யற தெரியாது சொல்கிறாலும் இல்லை கேட்கறாலும் செய்கிறாலும் இல்லை சொன்னாலும் செய்ய முடியாதுதான் கூட கஷ்டம் அதுதானே ிய கிருத்தியம்யம் ரெல்லி அதான் செய்யணும் கருத்து அப்படி செஞ்சாதான் ரெள்ளியும் அனுகூலம் அடையலாம் இல்லைன்னா அட முடியும் சரி இந்த கிருத்தியங்கள்லாம் ஞானம் அந்தபடி செய்ய வேண்டிய போச்சு எதனால சொன்னா துக்காபாவம் துக்கம் திரும்பி விடுபடுறான் அப்ப விடுபடுறதுனால அவனுக்கு என்ன இருக்கு கர்மன் தேவன் அவசியம் என்ன இருக்கு எந்த புண்ணியத்தே சம்பா தேசி நான் போறேன் நான் தான் சஜாந்தரமா இருக்கிறேனே சொல்றாரு சுகமாயும் நித்தியமாயும் பிரகாசமாயும் யாபமாயும் நாம ஒரு பொங்களுக்கு ஆதாரமாயும் புத்தி அறியாதாயம் புத்தி அறிவதாயும் சுத்தமாக அபாரமாக இருப்பது அவன் அவன் நிலை வந்துருச்சு அப்படிப்பட்ட நிலை வந்த பிறகு எந்த சொல்பத்துக்கு போகணும் புண்ணிஞ்செஞ்சு எந்த பாவம் செய்வது போகிறதுக்கு அப்படிங்கிற கேள்வி போறதுனால அவன் எவ்வளவு தூக்கம் இல்லை பல தூக்கம் இல்லையா அதனால துக்காபாவம் அது பயன் ரெண்டாச்சு என்ன அது அபாவமான அபாவின் இன்மைன்னு அர்த்தம் இங்கே இது பாவம்னா இங்கே துக்கம்னு அர்த்தம் குற்றம் பாவம்னா குற்றம் பாவத்தின் பையன் துக்கம் அது அபாவம்னு பேர் அப்டின்னு இன்மை இன்மைன்னு அர்த்தம் அபாவம் பாவனா இருப்பு அபாவம்னா இன்மின்னு அர்த்தம் அது அந்த அர்த்தம் வேறு இது பாவம் பாவம்னா குற்றம்னு அர்த்தம் குற்றம் தெரிந்து ஈடுபட்டவனு அர்த்தம் அப்போ ஞானி ஞானி குற்றங்கள் செய்யறதில்லை பாவம் இது அது பையனா நரகம் அல்லது இலவச துக்கம் ரெண்டு துக்கம் இல்லை பரவதே இலவதுக்கு ரெண்டுமே கிடையாது அதுலேருந்து விடுபடலாம் துக்கா பாவம் அப்புறம் பிராப்தத்தையும் பிராப்பிக்கும் அடைஞ்சதுன்னு அடைவு தான் இருப்போம் அடைந்த வசதி தான் பூசம் அந்த பானம் வருது இப்போ அப்படி இல்லை ஏதோ ஒன்று அடையணும்னு தான் ஆசை இருக்க ஒழிய நான் அடைந்தவனாக இருக்கேன்னு யாருக்கும் வர்றதில்லை அஞ்சான காலத்தில் அடையணுங்கிறனால தான் அங்கே போகணுமோ அதே சே அது சேகரம் பண்ணணும் இது சேகரம் பண்ணணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை சேர்க்கணும் அப்போ இவ்வளோகத்தில் பருளோகத்தில் சொர்க்காது பதில் கிடைக்கணும் பதுமூத்துகள் கிடைக்கணும் இதெல்லாம் அடையினடையன்னு ஆசை அடைந்ததே இல்லை எதுவுமே கிடையாது அடைந்து இருக்கும் பிராப்தத்தின் பிராப்தியம் அடைந்து வசுவே தான் எது எதுவும் இல்லை பத்தாம்பவன் போகல கண்டசாமி போகல ரெண்டு கண்ணசாமி கரு நியாயம் என்ன என்ன இருக்குது களத்திலே நகர் போட்டு காணால் போச்சா அந்த பெண்ணுக்கு அவன் அழுகுறாளம் தேடுறாளம் அப்புறம் பகுதி வீட்டில் சொன்னாலாம் எந்த மாதிரி நகர்ல அதை களத்தில் போயிட்டு தேர்றியா அப்படின்னா அப்புறம் பார்த்தா இருக்கே ஏது பேர் கழுதா மறந்துதான் காரணம் புதுசா ஒன்றும் அடையலை காணால் போகல கிடைக்கும் இல்லை ஆனால் துக்கம் பண்றது காரணம் மறந்தான் அதே போல பத்தாம் காணால் போல கிடைக்கும் இல்லை ஒரு மறந்து போயிட்டான் மொம்பதில் தான் அதே போல தான் நாம் என்ன பண்றோம் உலகத்தில் அதிவேணும் அதிவேணும் சொல்ற முடிய நான் சோடியமா இருக்கேன்னு சொல்றதில்லை சுகமாய் நிச்சயமாங்கிறார் நானே சோடியம் நிச்சயம் பண்ணப்பக்க அப்படி எதை போய் தேடணும் இப்போ என்ன மறந்து போச்சு நான் தத்துச்சு தானே நித்தியம் போடணும் மறந்த காரணத்தினால தான் தேடுறதே காரணம் சுகத்துக்கு தானே எல்லாம் தேடுறது இந்த துக்கத்துக்காக தேடுறாங்க இரவு போகிறது வேலை பார்க்க சுகத்துக்கு தான் வேலை பார்க்குறான்னு சொல்லலை கடமை செய்யணும் சுகத்தினிதான் செய்யப்படாது இப்ப என்ன இது நமக்கு செய்யத்தக்கது ஜீவன பார்த்து செய்யணும் ஆமாம் ஜீவனோ செய்யறதுனால சுகம் இருக்குன்னு சொல்றமே அதுதான் அங்கே அறியாவுன்ற மறைப்பு இப்படி எதிர்கையா செய்யறது ஜீவனோபான் சைவசேன ராமரஜனை ஒரு கட்டையாகவே சம்பாதிக்கு வந்திருக்கு ரெண்டு கட்ட மூணு கட்ட இருக்க அப்புறம் அந்த கட்டையில் இருக்கு சம்பந்தப்பட்ட கட்டைகள் இருக்கட்டையாச்சு அப்புறம் நாலு கட்டையில் சம்பந்திகள் வந்துடுறாங்க அவங்களே செய்யணும் பேரந்தட்டிகள் கட்ட வரது இல்லை ஆமா இதெல்லாம் கடமையா செய்யறத ஒழிய சுகத்தை நீதான் செய்யப்படாது இப்ப சுகம் எங்கேயாருக்கு ஆத்மா சோடிவோம் அவங்க சுகம் இல்லையா வெளியில வெளியே கிடையவே கிடையாது இப்ப எதிரியா செய்யறோம் அறியாமை அதுதான் அறியாமேன்னு பாருங்க கடமை செய்யலாம் சாப்பிடலாம் இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா சைடு நிலைக்குமா சாப்பாடு போட்டுதான் தங்கிறது இடம் வேணுமில்லை கரெக்டாக துணி வேணும் இல்லை சம்பாதிச்சா நமக்கு ஆனால் செய்ய வேண்டியதுதான் இந்த அடுப்பிலே செய்யணும் இல்லையா சுக அடுப்பிலே செய்யப்படாது இப்போ சுகம் எங்கேயா இருக்கு ஆத்மா சுகடி வந்தான் அவர் சுகத்தை நீத்தான் நான் செய்யலை செய்கிறேன் என்று நிச்சயம் இருந்தால் விவேகம் இருக்குன்னு அர்த்தம் வைராகி இருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த துக்காபாவம் அதனால்தான் வர்றது அது பிராப்த பிராப்தி சொன்னேன் அடிதான் அடைவு தான் மறந்ததையும் நினைப்படுத்திக்கிறோம் நான் சுகடிவனாக இருக்கிறேன் சத்தாயில் இருப்பா இருக்கிறேன் நான் அறிவடிமா இருக்கிறேன் சித்தா இருக்கிறேன் அங்க வியாபமா இருக்கிறேன் எங்கு நிறந்தவன் இந்த சச்சித் ஆனந்தம் நிலைக்குதான் எப்போ நிலைய நித்தியமா இருக்கிறேன் இங்கதான் நான் அபாவம் இல்லைன்னு சொல்றேன் அதனால பிராப்தத்தின் அடங்கும் நடை வேறு பூச ஒன்றும் வராதில்லை மறந்து போச்சு நிலைப்படுத்தினதுதான் இது இதுக்குதான் இவ்வளோ பாடுபாடு வேண்டியிருக்கு பாருங்கள் மறந்து போன காரணத்தினால்தானே துக்கம் வந்தது அந்த அந்த அம்மாவுக்கு நகை காண போச்சுன்னு எண்ணம் தானே கொடுத்தது கிடச்சி போச்சு எண்ணம் தானே கொடுத்தது அதே போல் நமக்கு மறந்து போச்சு நான் யாரோ என்னமோ தெரியலையே பத்தாம் காணுமே காணுன்னு அழுகுறான் அவனே பத்தாமன் தான் அழுகுறான் பத்தாமன் அதே போல தான் நான் துக்கி நான் கட்டப்படுறேனே எனக்கு ஆதரவு இல்லையே அப்படின்னு தூக்கப்படுறோம் ஆதரவு எதுக்கு சரீரத்துக்கா எதுக்கு ஆதரவு வேணும் சரீரத்துக்கு வேணும் சரீரமுக்கு பிரார்த்தனுசாரம் கிடைக்கும் சுகம் வேணுமா ஆத்மசுடிமா இருக்கு சுகத்துக்காக என்ன இந்த நிச்சயம் தான் ஞானம்னு வேணும் இது ஞானிகளுக்கு இருக்கிறதுனால அதன் காரணத்தினாலே பிரார்த்தத்தின் பிராப்தியம் அவர்களுக்கு துக்காபாவம் விருது கிருத்தியாக சித்திக்குது அப்புறம் சர்வகாமாப்தி எல்லாம் அப்படின்னு ஒரு பவனை ஏற்படுது எதனால இப்போ நமக்கு அது இருந்தால் நல்லா இருக்கு இதில் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறான் கணவனி கடை கடை திருப்பி வர்றதில்லை அடுத்து வீட்டுக்கு ஆரம்பம் பார்க்குறான் அங்கே பார்க்கறான் இங்க பாக்கிறோம் பார்த்து நமக்கு ஆசை உண்டாக தான் செய்யுது எதனால அவன் நல்லா சுகமாக இருக்கான் நமக்கு சுகம் இல்லையே என்ன ஒரு ஆசைதான் அவன் அடையில சொல்லவும் ஆத்ம சுகம்தான் நாமளோ ஆத்ம சுகம்தான் எல்லோருமே விஷயத்தின் மூலமாக ஆத்ம சுதந்திரம் அடைகிறார்கள் அதனால அவ அடைகிற சுகம் விஷயத்தில் அஞ்ஞானத்தினாலே நம்புறான் சுகமா இருக்க நான் ஞானம் அடைய நானே ஆத்ம சுகந்தான் அடைகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு திடம் இருக்கு அதனால எங்கே நிறைந்த பரம்பொருளானது எல்லாருக்கும் அஞ்ஞான காலத்தில் அந்த சுகமானது விஷயங்கள் இருக்கிறதா நினைக்கிறார்கள் அவங்க பிரம்மான் தான் என்ற அர்த்தம் ஞானத்தின் பயன் ஞானம் அந்த பிறகு அடையக்கூடிய பயன்தான் அதன் பிறகு ஞான திடமான பிறகுதான் முத்தி வர்றது என்ன அர்த்தம் ம் வந்த பிறகு அதை நிச்சயம் பண்ண பிறகு சமாதி போடுது சமாதி போன பிறகுதான் அந்த ஆனந்தம் தோற்றுது அது பகிர்முகம் வரும்போது அவர்களுக்கு பிரபஞ்சம் மெச்சியாக தோற்றுறோம் அதில் ஞானத்துக்கு பயன் எது இந்த ஞானம்தான் திடமாச்சின்னு சொன்னாக்கா சமாதி போடும் சமாதி போனால் சசி ஆனந்தம் பானமாக அனுபவம் வரும் வெளியில் வரும்போது இது வரைக்கும் நான் ஆனந்தமாக சுகமாக இருந்தேனுங்கிற பகவான நிச்சயமாக இருக்கும் வெளியில பார்த்தேன் நான் ஒரு பிரபஞ்சம் மித்தியா தோற்றம் அப்போ தான் மித்தியா தோற்றம் அது வரைக்கும் சத்திமேலா தோற்றம் சொப்பனத்திலேருந்து வெளி வந்தவரை தான் மித்தியா தோற்றதாக சொப்பனம் சொப்பன காலத்தில் சொப்பனம் மித்தியம் இல்லை மெத்தியம்தான் அதுபோல் செமாயிலேருந்து வெளி வந்தவரை தான் பிரபஞ்சம் மித்தியா தோற்றம் அது ஞானிகளுக்கு தான் அனுபவம் அபியாசிகளுக்கு யுக்தி தான் அதனாலே இந்த நிச்சயம் வந்த பிறகு அந்த சரோக்கிரி பரமானதா பிராப்தி என்று சொல்லக்கூடியது முத்தி வந்த பிறகுதான் அதில் கூட அதிக ஞானமாக இருக்கு அதில் சமாதியாக இருந்தால் சமாதியிலே ஞானத்திலே நம்பிக்கை தீவிரமாக இல்லைன்னு சொன்னாக்க சஞ்சயம் இருந்தாக்க முத்தி வராது ஞானத்தில் திடமிருந்தால் தான் முத்தி கிடைக்கும் திடம் இல்லைன்னா முத்தி இல்லை பூட்டணுமா இல்லையோ கடை அப்படின்னாக்க சந்தேகம் வருமா வராதா பூட்டிதான் இருக்காங்க சந்தேகம் அவளை வேற ஒண்ணு பூட்டி இருக்கிறா ஜிடம் இல்லை பூட்டியானதான் பல தூக்கம் தூக்கம் வரமாட்டேங்க அப்ப சுகம் வருமா தூக்கம் தானே வரும் அப்ப ஜடம் ஆயிருது இல்ல ஒரு முறையை பார்த்து ரெண்டாம் முறைய பார்த்துட்டா ஜிடமாயிரும் சங்கல்ப திடம் அப்ப வந்து படுத்த பிறகு என்ன திடம் ஆச்சு அப்ப தூக்கம் இதுவரைக்கும் நம்பிக்கை தீவிரமா இருக்கணும் சந்தேகம் இல்லாம இருந்தால் சமாளிக்கூடும் நான் படித்தோம் சரிதான் என்னமோ இது என்ன ஞானம் கொடுக்குமா கொடுக்காதா வருமா வராதாக்கா சந்தேகம் அப்போ அந்த முத்தி இல்லைன்னு சொன்னாக்கா சவுக்கு பரமந்த பிராது கிடைக்க கிடைக்கல சொன்னாக்க அவரை மீன் சிறுவனாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ற இப்படி இவ்வளவு வேற இருக்கு சொல்ற ஏதும் பெற்றனும் முழுமையாக அடைந்தோம் பெறாதன ஒன்று இல்லை எதுவுமே கிடையாது இனிமே கிரகரிக்கம் துக்காபாவம் சர்வகாமாபத்தி பிராத்தத்தின் பிராப்ளியம் எல்லாம் அடைஞ்சாச்சு என்று இணையடி பணி ி சொல்லி அவருடைய இரண்டு திருவடிகளுக்கு இவர்கள் நமஸ்காரம் செய்தாராம் தீதின் முத்தியைச் சேர வேண்டின சிவனடிக்கே யாதிலர்ச்சனை செய்தனர் வந்த வெள்ளையிலாம் போதமுற்றனர் கருமயோகினை புதல்வர்களாய் ஆதரிப்பவர்க்கு உரை மின் என்று அருண்மணி பணித்தான் எண்பத்தி அஞ்சாவது பாட்டு தீது முத்தியை சேர வேண்டினர் குற்றம் இல்லாத ஜட முத்தியன சர்வதுக்கு பரமானந்தா பிராப்தின்னு முத்தி ஈழாக்கணும் ஞானத்துக்கு நாலு பயன்கள் முத்தி பயன் சர்வதுக்குன்னு பரமானந்தா பிராப்த முத்திக்கு பயன் அத்தகைய தீது இல்லாத முத்தியை சேர வேண்டினர் அந்த விரும்பக்கூடிய மூச்சுக்களானவர்கள் சிவனடிக்கே சிவருமானுடைய திருவடிகளுக்கு யாதியில் அர்ச்சனையை செய்தனர் எது குறைவில்லாமல் செய்தனர் அர்த்தம் யாதையில் எந்த குறைமில்லை எந்த குறைமில்லாமல் வழிபாடு செய்தார்கள் அந்த எல்லையிலா போதம் உற்ற நற்கருமய யோகினை அத்தகைய அதுதற்கறிய அது எல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட போதமுற்ற நற்கர்ம யோக இது ஞானம் அடைந்த நல்ல நிஷ்காம கர்ம தின வந்த யோகம் இது சாஸ்திரங்களில் நிஷ்காம கர்மத்தை வலிபுறுத்து ஞான மார்க்கத்தில் கர்ம மார்க்கத்தில் காமிகர்ம்தான் வலிபுறுத்தும் அது காமியம் சொல்லுவாங்க அது போகபாகத்தை ஏதுவாகும் இது ஞானத்துக்கு ஏதுவாகணும் அது இது மூச்சு அதனால இந்த எல்லையிலா போதமுற்ற நாள் கருமை யோகினை புதல்வர்களா ஆதரிப்பவருக்கு அவர்கள் தன் பித்தா இருக்கலாம் அப்படி இதை ஆதரிக்கணும் நாம் எவ்வளோ வற்புறுத்தினாலும் அங்கே போகாது அங்கே போறதா இருந்தால் சொல்லாம எல்லாம் நுழைஞ்சுதான் அண்ணா தான் நுழையதான் அண்ணா ஏன் அவனுக்கு இனியும் பாடம் கவனிக்கலையா இந்த பையன் எலி போயிட்டு இருந்தா உள்ள அதை பார்த்துட்டு என்னானா வால் இன்னும் போகலாம் உள்ள அதுதான் சொன்னானா இன்னும் வால் போகல என்னானா அப்படி போகல அது கவனிச்சாதானு இது போகல அவனுக்கு எலிதான் ஞாபகம் பாடம் ஞாபகம் இல்லை வாஜல் வாஜ் இரண்டாவது வால் என்ன அது பாருங்களேன் நான் சும்மா சொல்றேன் அப்படின்னாண்ணா சரி பாட கேடிக்கே எலி கேடிதே அவர் போட்டார சொல்லுக அப்படி போல இங்கேயும் இந்த சிச்சேரிலா உள்ளவர்கள் ஆதரிப்பவர்களா இருக்கணும் பிரதந்தத்தை அவர்களுக்கும் சொல்லுங்கள் ஒரே மின் என்று அருள்மொழி பண்ணித்தான் என்று எந்த பிரகாரமாக கிரும்பியே வடிவமா இருக்கின்ற வியாச பகவான் சொன்னார்னு அர்த்தம் மறையின்மை பொருளை மாதோடு சனகர்க்கீ சனர்குமாரன் முதலார்கீரை வழங்கு திருவார்த்தே ஆமை வடிவை கூடாரி அமுத மதனத்தன்று அருள் முனிவர்கள் கருளும் அறிவுதனை அன்பால் தாமதமில் சவுணகனை ஆதிமுனிவர்க்குத் தந்த தந்தருளும் தந்தருளு என்று தலையால் உறவணங்கி தோமின் முனி சூதனுரை செய்ய தெரிந்த முனி சொன்ன பரிசீதாள் என்பத்தி ஆறாவது பாட்டு மாமரையின் மெய்ப்பொருளை சனர்குமாரன் முதலா முதலாக இருக்கு மாமரையின் மெய்ப்பொருள் இது சாதாரண மறை இல்லை சிலேட்டம் போர் இந்திய மறை மறை இல்னா மறைப்பொருள் ரகசியம் அர்த்தம் வேதத்தில் என்ன ரகசியமாக இருக்கு உண்மைஸ்வரூபத்தை உணர் தருது அதான் ரகசியம் உண்மைஸ்வரம் ஆத்மா அது ஐற்றான சைதன்யம் அதை பற்றி தான் சொல்கிறது இத்தகைய மறைப்போர்களின் மாரோடு மறுடன் மகாஷ்ணவோடு சனர்குமாரன் முதலார்க்கு தனக்க சனந்தன சனாதன சனர்குமார் முதல முனிவர்களுக்கு இறை வழங்கு திருவார்த்தை பரமேஸ்வரன் உபதேசித்த கீதை ஈஸ்வர கீதை என்று சொல்லக்கூடிய இதனை ஆமை வடிவை கொடு அறி அமுத மதனத்தன்று இதை கேட்ட பிறகு ஆமை அவதாரம் எடுத்தாரா நாராயணன் அந்த மார்க்கடையில் கடக்கும்போது அவர் அடியில் அந்த மேருமலைக்கு அடியிலே தாங்கினாரான் அது இதெல்லாம் உள்ளே போயிடுமா அதுக்காக அப்படி எடுத்த பிறகு அது கடைஞ்சி முடிஞ்ச பிறகு ஆமை வடையில் இருந்து கொண்டு முனிவு உத்தியோசம் பண்ணாரான் அதனால கூர்வ புராணம் போயிருக்கு குர்வ புராணத்தை உள்ள ஈஸ்வரிக்கு இதே அவருடைய புராணம் கூர்மாவதாரம் பண்ற ஆமை வடிவம் அந்த ஆமை வடிவம் இருந்து உத்தியாசம் பண்ணது இது அப்படி உத்தியாசம் பண்ணதை ஆமை வடிவை கொடு அரி அரிய மகாஷன் அமுத மதனத்தன் மதனத்து அன்று அப்படி கடைந்த அந்த சமய முனிவர்களுக்கு அதனை மிக பிரியதியோடு பக்தியோடு அன்போடு கருணையோடு இங்கே நயணத்தில் முதலாள முனிவர்களுக்கு தம்பழ என்று தலையால் உறவணங்கி இந்த முனிவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் உபதம் செய்யுங்கள் என்று விழுந்து கும்பிட்டு சொன்னார் யாரு தெரியுமா வணங்கி தோணின் முனி சூதன் உரை செய்ய குற்றமில்லாத மனசையாமணி சொன்னார் முன் பாடலில் ஆரம்பத்தில் இடிகள் ஒன்றும் அத்தியாவசியத்தில் வர்ற விழுந்து கும்பிட்ட நீ தான் சொல்லணும்னு செய்ய அவர்களுக்கு அந்த சவுன்கார் முன்னோர்களுக்கு சுருங்குகள் தெரிந்த வேதில் சொல்லப்பட்ட பிரகாரமே முனி சொன்ன பரிசு செய்தால் அந்த வியாசபகவனார் சொன்ன பிரகாரம் இதுதான் அதனாலே வியாசபகவான் கல்ணையோடு சுபாமனு கேட்டுக்கொண்டதற்கு இழங்க நிதி சாதனத்தில் உத்தியோகம் செய்தார் என்பது அர்த்தம் பயிலர் சுமந்து வைசம்பாயனர் தெரியாரு ஜெய் மினி அஜய் மினி அஜய் நாலு நாலு நேர்ச்சி சில அவங்க தான் அவரெல்லாம் பூரா பிராமணர்கள் இவர் பிராமணன் இல்லை அதாவது பிராமணனுக்கும் இன்னொரு ஜாதி பெண்ணுக்கும் ஆணுக்கும் கலந்து பிறந்தேன் அதான் சோதனை பேர் கலப்பு பணம் அந்த காலையே களப்பணம் இருக்கு அது ஜாப்பாலை சிறிது அது அதே வேலை ஜாப்பாலை சிறிது ஜாபால களம் பண்ணதுனால இவரு அசல்சிய சிஷியனா ஏத்துக்கலாம் என்ன வேதாந்தான் சொல்லக்கூடாது என்ன புராணங்கள் சொல்லலாம் அதனால புராணங்கள் நீ சொல்லு சோதமாமணி சோத புராணிக வேதம் படிக்கலாம் சொல்லப்படாது அதிகாரம் குருஸ்தானம் இல்லை வேதாந்த குருஸ்தானம் இல்லை புராண குலஸ்தானத்துக்கு அப்படின்னு ஒரு நீ புராணங்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டார் மற்ற நாலு பேருக்கும் வேதம் சொல்ல அதிகாரம் இல்லை அப்புறம் இருந்தாலும் கூட அவர்களும் அது யாரும் சொல்ல ஜெய்மினி கர்மகாண்டம் தான் சொன்னார் அப்புறம் வைசம்பாயினார் அவரும் இது ராமாயண பார்த்தான்னு சொன்னார் அவர் அவர் யாரும் சொல்லியிருக்காரு அதனால முக்கியத்துவம் இல்லை பைன் அப்புறம் பைலர் சுமந்து இதுவெல்லாம் ஞானகானத்தில் இருந்தாங்க அது ஜெய்மினி மட்டும் தீவிரமாக அவர் ஞானம் தெரியும் ஆனால் கர்மகாண்டம் பிரிச்சுக்கிட்டார் அவர் பூர்வ பூர்வ ஆராய்ச்சி பண்ணார் மீமாசைன்னு ஆராய்ச்சி கர்மகாண்ட ஆராய்ச்சியாக போயிட்டார் இவர் வியாசாரிய உத்தரவிமாம்சை வேதானந்த ஆராய்ச்சி அதுதான் பிரம்மசூத்திரம் வைசம்பாயினார் ராம் பாரதத்தை சொல்றார் ஜென்மேஜயராஜனுக்கு அவர் எல்லாம் நாலு பேர் வேளாந்தைகள் தான் இவரும் வேதாந்தியதா சுத்தராமந்தர் கூட ஆனால் சொல்லாது யாரும் இல்லை வக்கீல் குமஸ்தா இருப்பார் அது நீண்ட கால குமஸ்தா இருந்தாக்க சட்டமெல்லாம் அவருக்கு மனமாக இருக்கும் ஆனால் கோடில் ஆஜராக முடியாது புதுசாக வர்றானே படித்த ஒன்று அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் வந்து ஆஜராகலாம் ஏன்னா சட்டப்படிக்கு அதிகாரம் உண்டு அதான் இவன் ஒட்டாசியா இருந்து இவன் சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லிக் கொடுத்தா அவன் வாதாடலாம் புதுசாக வந்த புதுசாக அவனுக்கு ஒன்றும் தெரியாது கோரில் ஆஜராக அதிகாரம் உண்டு ஆஜராகவா பழகுறது இவர் அவரு குமசா என்ன அப்பா காலத்தில் இருந்தவரும் இல்லை மகன் வந்தாங்க மகனுக்கு குமசாதான் இவர் இவர் குமசா அது முதலாளி பரம்பரை அதனால் அங்கே போய் சொல்லிக் கொடுக்குறது எப்போ இப்படி சொல்லப்பா அப்படி சொல்லப்பான அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சுதமா மணிவர் எல்லாம் தெரிஞ்ச வருதான் ஆனாலும் சொல்ல அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்குறது கருத்து அதான் சோதரன் அவர் புராணங்கள் தான் சொல்கிறது மகாராஜா கதையில் அது வருது சுதமா மணியக்கண்டன் எல்லாம் வேதாந்தும் இல்லையா மகாராஜர் வேதந்தான் வேதமாக இருந்தாலும் அவருக்கு வேந்த கருதி நேரடியா சொல்லக்கூடாது கதமெல்லாம் சொல்லலாம் உபதேசம் பண்ணக்கூடாது மட்டும்தான் இல்ல பிராமணனுக்கு மட்டும்தான் இந்த ஏன் வருது இல்லை ஜனகன் முதலான ஜனவர் சிகிச்சைகள் சொல்லல ஜனக சைத்திரம் இல்லை நேரடியா இருக்கணும் கலப்பிரி கூட கலப்படால கழிவிட்டாங்க ஜனங்களுக்கு உபரிசம் பண்ணலையா ஜனங்களுக்கு மூணு மாதம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலையே பாட்டுல வருது இல்ல அப்ப சத்திரி இல்லையா அப்படிங்கிற ஜனகனால் இளைஞடம் பெற்றான் இவர் யாசரோட அப்பா வந்து பராசரர் அவர் ஜனகளை உதயம் படித்தாரான் வைசியர் அவர் சச்சிரியர் அப்படித்தான் மூவர் தேடிரை சனற்குமாரன் முதன் முனிவர்க்கு முழுக்கியதை இங்கு யாவரோதினரி அயதன் பொருட்டுனிவர் யாவர் கேட்பவர் யாவர் தம்பாவம்பேரு பறிந்து நல்ல வரம பதம் பெறுவராதலால் மேவு மண்பினோடும் போத மீடுதலில் வீடு வேண்டினன் விரும்புவான் பாட்டு பலஸ்வதி எல்லா சாஸ்திரங்கள்லையும் பலன் சொல்லி ஆகணும் பலன் சொல்ல பரவல் உண்டாகாது ஜீவர்களுக்கு அதுக்காக பலன் சொல்ற பழக்கம் சொல்றார் மூவர் தேடு இறை தனுஷருத்ரா தேடக்கூடியது காரணப்பறம் அப்படிப்பட்ட இறையானது சமர்குமாரன் முதல் முனிவர்களுக்கு மொழி கீதை இது சனற்குமாரன் முதலான மொழி எல்லாம் சேர்ந்தாங்கள ஒரு காலத்தில் அவர்கள் சொல்லப்பட்ட ஈஸ்வர கீதை இது ஈஸ்வரன் மூவரும் அணங்கக்கூடிய காரணம் பிறகு அப்பேற்பட்ட மொழி கீதை இங்கு இப்போது யாவர் ஓதினார் இந்த உலகத்தில் என்னை யார் படித்தாலும் சரி இது ஜாதி இதன் பொருள் துணிவர் யாவர் இவன் துணிவர் இவர் யாவர் இது அர்த்தத்தை யார் தாரணை செய்கிறார்களோ அவர்களும் கேட்பவர்கள் யார் இதை கேட்குறாங்க உட்காந்துட்டு சும்மா நாச்சிக்கும் அர்த்தம் இருக்கோ இல்லையோ உட்காந்து கேட்குறாங்கன்னு பாருங்க அவருக்கும் தம் பாவம் வேரோடும் பருந்து நல்ல பரமபதம் பெறுவர் இதான் பலன் தன் பாவம் வேறோடு போயிடுமா அப்பெல்லாம் உட்காந்து இருக்கா நமக்குள்ள வேறோடு போயிடுச்சான்னா நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை பாருங்க மேவும் அன்பினோடும் ஓத அதுதான் முக்கியம் பொருந்திய பக்தி இருக்கணும் பெரியது இருக்கணும் இதை படிக்கிறதுனால நமக்கு போகும் என் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா போகாது அப்புறம் முற்றிலும் போகாதன்னா கொஞ்சம் போகும் ஏன் போகணும்னா உட்காந்து பண்ணணும் தானே இது போல வாசனை பிரவகங்கள் இருக்கிற ஒரு கடைக்கு போய் கொஞ்சம் உக்காந்துட்டு வாங்க இந்த சட்டைலாம் வாசனை ஒட்டிக்கும் பூசலியா நாள் கூட அடுத்தவங்க சொல்லுவாங்க என்னைய வாசனை பூசியிருக்கான்னு இல்லையே பின் எப்படி ஒட்டினது ஆமாம் அந்த கடையில் உட்காந்துருந்த இது வரைக்கும் வாசனை ஒட்டிக்கிச்சிடணும் சொல்லுவாங்க அதுபோல் கொஞ்சம் பலன் உண்டு பூசில நான் வாங்கி போய்ட்டு கூட தானாக ஒட்டிக்கணும் அப்படி போல பக்தி இல்லாமல் இங்கே உட்காந்து கேட்டவங்களுக்கு கூட அந்த பாவம் போகும் எப்படி போகும் கொஞ்சம் போகும் அர்த்தம் மேலும் மேற்கொள்ள போகும் எப்படி எங்கே தூங்கிட்டே இருப்போம் இருக்கேன் பகிசோடு நம்பிக்கையோடு கேட்போம் வேறோடு போகும் இல்ல போகாது கொஞ்சமா போகும் ஒட்டிக்க மேவும் மன்பனோடும் ரோதல் ரோத அப்படி சொல்ல படிக்கிற காலத்து மீளவில் வீடு வேண்டுமென்னு விரும்புவான் அவன் மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருக்கணும் என்று முற்றி விரும்பலானே அவன் தான் அதுக்கு ஆசைப்படுவான் தீவிரமா மற்றவர்களும் ஓரளவுக்கு ஆசைப்படலாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் போவோம் புண்ணியம் உண்டு கடவா புண்ணியம் அதுதான் ஒட்டிக்க ஒரு மாதிரி அதே போல தான் மலைக்கோயிலுள்ள மலைக்கூடத்தை உட்காந்துட்டு வந்தாலும் அது அதுபோல் பாவியலோட சேர்ந்தமுன்னா அந்த பாவம் ஒட்டிக்கும் அப்படிங்கிறது அவங்கள சேர்ந்து செயல் செய்த அதிகமாக போயிடும் நாரங்கு தான் கிடைக்கும் அடுத்த பிரிவையில் கீழ்பிரிதான் கிடைக்கும் அதனால வீடு வேலை நான் விரும்புவான் அவனுக்குதான் அது பிரிவு உண்டாங்க முடியாது மற்றவர்கள்லாம் நீ சும்மா படிக்கிற உட்காந்துருவாங்க உட்காந்து மாட்டாங்க பிரியும் இருக்கணும் அதனால் நமக்கு பலனும் இல்லை பாவமாக நீ இங்கும் குறைந்தது அதன் பிற முத்தியும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் கிடைக்கும் மொழியே சும்மா உக்காந்துருந்தான் உண்டு அந்த நம்பிக்கொடியில் என்ன என்ன வாசக திரவிய கடையில் உட்காந்துருந்தா போகிறேன் தானாக ஓட்டிக்கு மாறி தானாகவே பாவம் போயிடும் ஓரளவுக்கு போகும் பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு கேட்டோம்னா முழுசாக போயிடும் வேரோடு போயிடும் அப்படிங்கிறார் ஆகவே அந்த நூலினால் ஈஸ்வரக்கீதை என்று சொல்லக்கூடிய பகவானுடைய வாக்கியத்தினால நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசத்தையோடு கேட்குறோமோ அந்த அளவுக்கு பலன் உண்டு என்பது கருத்து இதோட பதினோராம் அத்தியாயம் யோகாத்தியாயம் முற்றி பெற்றது ஆர் வருத்தம் முன்னூற்றி முப்பத்தி எட்டு சிவபிரகாசம் என்னும் ஈஸ்வரக்கு இதை முற்றி பெற்றது சர்வம் சிம்மயம் சிவபிரகாசம் அவருடைய குருநாதர் குருநாதர் அவருடைய பேராலே இந்த நூல் செய்திருக்கார் தத்துவராஜ சுவாமிகள் அது குருபக்தியை வெளிப்பாடு அது இந்த நூல் கேட்டதுனாலேயே புண்ணியம் இருக்குன்னு பல செய்தி சொல்லது அப்படிப்பட்ட நூலை நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டாம் மாதம் முடிச்சிட்டோம் மூணாம் தேதி என்ன ஆரம்பித்தோம் மூணாம் தேதி நாலாம் தேதியில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிச்சோம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு நாலு சரி இப்போ என்ன இடையில போச்சு இல்லை கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு மாசத்துல படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது நமக்கு இது எப்போ பத்து வருஷம் பிறகு படிச்சோம் ரெண்டாம் முறை இது ஈஸ்வர கீதை ஈஸ்வரனால செய்யப்பட்டது காரணப்பு செய்யப்பட்டது பகத்கீதையும் காரணபுரம்தான் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க நம்ம கொள்கையும் காரணபுரம் தான் அது இல்லை இல்லை நேராக கேட்ட ஆமே சொன்னார் அர்ஜான் சொன்னார் சொன்னார் அப்படிங்கிற அர்த்தம் இதுதான் மூலம் கிதைக்கெல்லாம் மூலம் இதுதான் அப்படி பண்ணிக்க மூலமா இருக்கிறது இரண்டாம் முறையாக நம்ம கேட்கக்கூடாது இருந்திருக்கு அந்த பிரார்த்தம் வெற்றி பெற்றது அதனோட இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் நம்முடைய கௌரவத்திற்கு தான் முக்கிய காரணம் அடுத்தது தான் நிர்வாகத் தலைவர் ஏன்னா அவர் இடம் கொடுக்கிறாரு இவர் ஆதரவு கொடுக்கிறாரு ரெண்டாவது அவர் அவரு காரணம் ரெண்டு இன்றைக்கி வரல அப்புறம் சமட்டி புண்ணியம் சமட்டி நிஷ்காம புண்ணியம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லைன்னா கிடைக்காது இது எல்லாத்துக்கும் மேலாக பத்து காரணங்களும் கூடியிருக்கு இதெல்லாம் கூடுமா தடையேற்பட்ட ஒரு காரணம் குறைஞ்சாலும் இது கூடாது சாதாரண காரணம் ஒன்பது அசாதாரண காரணம் ஒன்று பத்து அதனால் பத்து காரணம் கூடினதுனால தான் இந்த ரெண்டு மாதத்தில் முடிஞ்சது பிரதிபந்த பாவம் அதிர் பத்து ஒன்பது அசாதாரண காரணம் ஒண்ணும் எல்லாருமே முயற்சி பண்ணலாம் என்ன பண்றது இறையில சாப்பாடு போட்டாச்சு எழுதி சாப்பிடுது யாரு அவன் தான் சாப்பிடணும் பண்ணுமா இல்லையா அவச முழுங்க அவரு செய்யல என்ன பண்றது முயற்சி அதாவது அவனுக்கே உரியது அப்படிங்கிற ஆக பத்து காரணங்கள் வேணும் ஒரு காரியம் முடிவு முரியத்துக்கு அது பத்து காரணங்கள் இருந்ததுனாலதான் முடிஞ்சது அதனால அத்தகைய காரணப்பிரமத்துக்கும் குருநாதருக்கும் குரு அனுப்புறதுனால குருவா கேட்டு இப்ப குருமாரும் சொல்லப்பட்டது அது ஒரு புண்ணியம் இருக்கு ஆக குருநாதருக்கும் எல்லாருக்குமேலாக இருக்க தஷினாபுஷா குருநாதர் அதை காரணப்படணும் அத்தகைய குருநாதருக்கும் நம்முடைய கௌரவ தலைவர் நிர்வாகத் தலைவர் அவர்களுக்கும் மற்ற உள்ள கமிட்டியாருக்கும் இந்த இதுவரை கேட்டுக்கொண்டு வந்த மூட்டுகள் நன்றி வணக்கம் கூறி அவர்கள் இத்தறிவான இறைவனை பிரார்த்திப்போமாக ஆக இந்த அளவுக்கு இருந்தது முதல் பாட்டு படிங்க பாட்டு படிச்சுட்டேன் பாட்டு இனிவே விசாலசாகரம்